நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது முருங்கைக்காய் கடம்பா தேங்காய் பால்கறி செய்ய தேவையான பொருட்கள் கடம்பா நூத்தி கிராம் சோம்பு அரை ஸ்பூன் இஞ்சி ஒரு தொண்டு பச்சை மிளகாய் ஒன்னு கருவேப்பிலை சிறிதளவு வெங்காயம் அரை கப் தக்காளி கால் கப் முருங்கைக்காய் கால் கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிது அளவு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப தயிர் கால் கப் தேங்காய்பால் கால் கப் மிளகு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம கடமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிடலாம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருவோம் இஞ்சி பொண்ணு பேச ரெடி பண்ணிப்போம் இஞ்சி பொடியாக ஃபைனாக ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் வச்சுப்போம் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காய்ஞ்சதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் சொம்பு போட்டுடலாம் சொம்பு புரிஞ்சதும் இஞ்சி பொடியாக நறுக்க போட்டுடலாம் நல்லா இஞ்சி ராஸ் மல் பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா ராஸ்மல் போக வறுத்துவோம் கருவேப்பிலை போட்டுடலாம் பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுடுவோம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதங்கினா முருங்கைக்காயை போட்டுடுவோம் முருங்கைக்காய் க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிப்போம் முருங்காயை வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து ராஸ் போக நல்லா வதக்கிப்போம் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் நல்லா வதக்கிப்போம் தக்காளியை வதக்கிட்டு கொத்தமதி தாய் ஃபைனாக சவ் பண்ணி போட்டுடுவோம் போட்டுவிட்டு உப் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு கலந்துட்டு நல்லா ஒரு டாஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம் அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோம் அப்போ தயிரும் கால் கப் கலந்துருவோம் தயிர் கப் கல கலந்துட்டு நல்லா கொதி விடுவோம் நல்லா தயிர எல்லாத்தோட மிக்ஸ் ஆகணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இந்த கடம்பா எடுத்து அதில் போட்டுடலாம் கடம்பாக ரொம்ப நேரம் வேக சீக்கிரம் வெந்துடும் கடம்பா அதை போட்டு கலந்துவிட்டு கடம்பா வெந்துட்டு உடனே உடனே தேங்காய்ப்பால் ஊத்திடலாம் கால் கப் தேங்காய்ப்பால் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நல்லா கலந்து விட்டுடுவோம் சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முருங்கைக்காய் கடம்பா தேங்காய் பால் கறி தயார் இது டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த நாஞ்சல் நாடு ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்